அது மா இல்லை ஆத்மா தர்மாக்கிரமங்களுக்கு கர்த்தா சொல்லமையான அவன்கிட்ட கிருதி கிரியாக்கிரமாத இருக்கணுமா இல்லையா எவன் பண்றானோ அவனை தானே கர்த்தான சொல்றது இவன் பண்ணாலும் சும்மா சும்மாவே இருக்கான் வேற ஏதோ சொல்ல வேண்டியது எல்லாம் வேலை செய்யுது அப்படி சொன்னா இவனும் எப்படி கர்த்தான சொல்றது எந்த சம்பந்தமும் இல்லாமல் இவனை கரெக்டான சொல்லவே முடியாது இவன் கர்த்தாவாக இருந்தால்தானே அதுக்கு பலத்தை அனுபவிக்கிறவனாக இவன் சொல்ல முடியும் சொல்ல முடியும் இது கேள்வி கிரியா சமவாய அகாவாட்ச ஆத்மனக கர்த்திரு ஆத்மா நிஷ்கிரியாக முன்னாடியே சொல்லிவிட்டார் எந்த கிரியையும் இவன்கிட்ட வர முடியாது நெருவுகாரமாக அதனால இவனுக்கு கர்த்தமும் கிடையாது கர்த்தம் இல்லாததற்கான கோக்திருப்பமும் வளர்க்கு வழியில் அதனால இவங்க சம்பந்தங்கள் கேக்குறான் அப்படி சொல்றாரு ஆத்மாவிலும் குரு சில கிரியைகள் வரலாம் வல்லது இவங்க கிட்ட கிரியையே வராவிட்டாலும் கற்புருக்கம் வரலாம் அது எப்படி வரலாம் அப்படின்னு சொன்னா ராஜா திருக்காரு அவருடைய சைன்யம் எல்லாம் யுத்தம் பண்ணிட்டு இருக்காரு அதுதான் யுத்தம் பண்றது நியாயமா அவருடைய சைன்யம் எல்லாம் யுத்தம் பண்றாரு பண்ணுங்க ஆனால் பேர் யாரு கிடைக்கிறது யாரு யுத்தம் பண்றாங்க இவர்கள் யுத்தம் பண்றாங்க எப்படி சிதனமா அவர் இருக்க சாநித்த சாநித்தியம் இருக்க மாத்திர வந்து இவரு கருத்து கருத்தா அதே மாதிரி இப்படி கூட உண்டு இல்லையா அதே மாதிரி இப்ப ஆத்மா ஒண்ணும் பண்ண வேண்டாம் இது விருந்த மாத்திரத்துல நம்மளுடைய சரீரங்கள் எல்லாம் வேலை செய்யறது அதனாலேயே ஆத்மாவை கருத்தான் அதனால ஆத்மாவுக்கு கர்த்தத்துவம் வந்து அழுக்கு பதில் சொல்றானாதி உபார்பிதம் சரியாக இல்லை ராஜா இருக்கிற கூட இருக்கான் அப்படிங்கறதுனால மாத்திர அவன் கர்த்தா அவன் கண்குடு அதனால அவங்க யுத்தம் பண்ணினாங்க இவனுக்கு பேரு வருது இவன் தான் யுத்தம் பண்றாங்க ஆத்மா அப்படி உணவு பண்ணலையே அப்படி பண்றதுக்கு வேற ஒரு கருத்து இருக்காங்க அந்த சனதானாதி கருத்திற்கும் அவன்கிட்ட பிரச்சுதானாதித்திற்கும் ராஜா பிரத்யமாக இருந்து அதனால அவனுக்கு இவனை கருத்தாக சொல்லப்படுது ஆனா ஆத்மாவில அதுவும் கிடையாது முதல்ல பிரேரகன் ஆகும் ஆமா கர்த்தம் வந்தாதான் போத்திருக்கும்படும் அதனால கர்த்திருவம் வராது சமணம் கண்டுபிடிக்கானுக்காக பண்ணலாம் அதனால என்ன ஆகுதுன்னா இவன் பணம் கொடுக்கறதுக்காகத்தான் அவள் யுத்தம் பண்றான் இவன் அவ அந்த சைனிகோஷனம் போடலாம் பண்றான்றதுனாலதான் சைனிகளுக்காக யுத்தம் பண்ணி அவனுக்கு அந்த கருத்து கொண்டு கொடுக்கறா போல இவன் அந்த காரியத்தை பண்ணலைன்னு சொன்னா அந்த செய்ய மாட்டான் அதனால அப்படிங்கறது ராஜாவுக்கு சத்தியம் கல்பயிடும் ஆத்மாவுக்கு சரீரத்துக்கும் சம்பந்தம் வரது இந்த மாதிரி எந்த கிரிவுமே இல்லையே அதை என்ன சொல்லலாம் கடைசியே இது சொல்லுதோ என்ன சொல்லாம கல்பன பண்ணிட்டு இருக்க நித்தியாபிமான பிரத்யா சம்பவம் செய்யுது நமக்கு எல்லாருக்குமே நித்யாபிமானமா சரீரத்துல இருக்குங்கிறது அனுபவத்திலேயே தெரியும் நான் மனுஷன் அந்த ராஜா தன் தான் சொல்லிக்க மாட்டான் சத்தியம் செய்யற வேலையாச்சி அவன் கர்த்தான்னு சொல்றான் தத்தியின் வேஜாவை கர்த்தான்னு சொல்றான் ஆனா ராஜாவுக்கு தத்தின் இடத்துல மானிய தத்யன் அப்படிங்கிற ஒரு அசுமா நம்மளுக்கு தெரியாது அதனால அவன் வேற ஒரு சம்பவத்திற்கு அபேசிக்க வேண்டிய அதாவதுனால கர்மாவுக்கு அவன் கர்த்தாவாக எந்த உபகரணமும் பண்ண வேண்டாம் அதிகாரமே நேரடியா இருக்கு நானே அவனுக்கு என்ன சொல்றாங்க தேகம் கருப்பா இருக்கு வெள்ளையா இருக்குன்னு சொன்னா அதே மாதிரி சொல்லுறாங்கயா வெள்ளையா கருப்பா இருக்கிறதா இருக்கிறாங்கயா அப்ப இதுல இந்த தேக ஆத்மாவுக்கும் ஒரு சாராத்ம புத்தி இருக்கே வித்யாசிதான் அபிமானம் இந்த வித்யா அபிமானங்கிறது பிரத்யமா இருக்கும் தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் என்ன சம்பந்தம் தேட வேண்டிய அவசியமே கிடையாது வித்யாபிமானத்து பிரத்யமா சம்பந்தம் இதை விட்டுட்டு வேற எதுக்கு போக வேண்டாம் அதெல்லாம் தெரிவித்தும் வராது ஆத்மாவுக்கு ஏதேன எஜமானத்தம் ஆத்மனோ ஆத்மாவோமானு அழுகர்ல பக்தர் வார்த்திகா அசைஞ்சாதான் கிரியையா எத்தனையோ வருகமான கிரிய உண்டு அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு எத்தனையோ விதமான கிரியில அனுமதி ஒரு இச்சை இதெல்லாம் கூட ஒரு கிரியதான் யாகம் பண்ணணும்ங்கிற இஷையானது வருது ஆத்மாவது அதனால எஜமானம் கர்த்தாத்து முக்கிய ஆத்மா சக்கரியும் அவனுக்கிட்ட எப்படி அசையே இடமில்லை அப்படின்னு கேட்டா வைஷேஷிக்காக சொல்ற கிரியை தான் ஜலனாத்மகம் அது ஒண்ணுதான் கிரியன்னு நினைக்க வேண்டாம் பலவிதமான விபூல வரக்கூடிய கிரியை கூட உண்டு இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு இவர் சொல்றார் கிரியான கணபோதிவதை கணபோதினா இருக்க அவ வந்து பரிஸ்பந்தம் ஒழுங்கா கர்மான்னு வந்துருக்காரு அசைய ஆத்மா அசைய முடியாது வந்து ஆனா பிரியான்னு சொன்னா அசையறது ஒண்ணுதான் பிரியன்னு இல்லை அசையானது இருக்கிறவனுக்கும் பிரியன்றது உண்டு ஆத்மாவுக்கு பிரிய உண்டு அதனால அவன் எதமானனாக தான் யாருக்கு சத்தாக தான் அவருக்கு நான் சொன்ன இதை வச்சு சொல்ல நீக்காக பரிஸ்பந்திரத்தை தவிர புதுசா அவருக்குரிய ஆத்மாவோட பரிஸ்பந்தன் அசையிறதுங்கிற இந்த கிரியை அசைவுங்கிற கிரிய ஆத்மாவில வராதுங்கிறத நீத்துக்கிற அப்படி இருக்கும் போது ஆத்மாவை கசா வாக்குறதுக்காக இதை தவிர ஒரு கிரியா உங்க உண்டு கல்வனமா கவலைப்படுற இந்த சரீராரிகள் அசைவதோ இல்லையோ இது வேலை செய்யறதுமா இருக்கோ இல்லையோ இதுதான் ஆத்மாவில ஆர்வத்தில மாற்ற கருத்துக்க வந்துருக்கு திரமான தொட்ட ஆத்மாவை சம்பாதிக்கிறதுக்கு இந்த நிச்சயாபிமானம் உண்மையை போரும் சரீராரிகளோட அசாதம் இதுக்காக போய் அதுல தனியா ஒரு கிரியை இருக்குதுன்னு கல்விக்க வேண்டிய அவசியமே இல்லை அவரை பார்த்து சொல்ற காவமானத்துக்கு பிரட்சக சம்மம் நினைத்துக்கு ஏதேனும் இடமானதது ஆत्मனோ விளக்கம் நம்ம शरीரான்கள் பண்ணதுக்கு அசல் வகையிலும் ஆத்மாவுல ஆச்சாரம் இருக்கிறதுான ஆத்மா தான் வேற ஏதோ சொல்லுகிறது அப்படி சொல்லலாம் என்ன தத்துவாயி பத்திரம் கு மூனிவாசனன் எல்லரோட শরীরে ஏன் நிகின்போ வைகர்மா அனுஷானம் பண்றவனுக்கு நிச்சயமாக ஆத்மா வேற சரீரம் வேறன்னு தெரியவே இருக்கணும் அப்படி அது தெரியலன்னு சொன்னா அவன் வைதிக்ரௌத கர்மாவுக்கு அதிகாரியே இல்லை ஏன் சிரௌத கர்மாவுடைய தலைமை எல்லாம் இன்னை ஜென்மா வரக்கூடது இல்லை ஜென்மாந்தரத்துலதான் நந்தா ஜென்மாந்தரமும் உள்ள தனக்கு உண்டு அப்படின்னு அவன் தெரியுதான் அந்த அன்புக்கு அது இல்லன்னா அவன் சார்வாங்கன்னு கொஞ்சம் வரமாட்டர்மாவில அதிகாரியாக வந்து அகும் மனுஷன் சொல்றான் அஹம் வேக அஹம் கௌரஹ அகம் கிருஷ்ணா சொல்றான்னு தெரிகின்றவன் இப்படி சொல்லுவனா அப்படின்னு கேட்டா தெரிஞ்சவன் கூட அப்படி சொல்லலாம் சப்த பிரயோகம் தான் அவனுக்கு சமயம் இல்ல வேறு தென்னை சிம் அப்படின்னு சொல்றது இல்லையா அது என்ன அது கௌன பிரயோகம் சொல்றவர்களுக்கும் அது வந்து இல்லை அவனுக்கு தெரியாதுன்னு சொல்றது இல்லையா அது சிம்மும் தேவதும் ஒண்ணு இல்லைங்கிறது தெரியும் இருந்தாலும் கௌனமாக பிரயோகம்னா அந்த மாதிரி மகம் மனுஷங்க தேகாதிகள் வேறு ஆத் வேறு அப்ப இருந்த ஆத்மாவுக்கும்காதிகளுக்கும் சம்பந்தம் இருக்கு ஒரு சம்பந்தம் இவருடைய கர்மாவால தேகம் வந்திருக்கு அதனால ஆத்மீயா தேகாதி தன்னுடையது அந்த தேகாதிகள் தன்னுடைய தேகாதிகள்ல ஒரு அபிமானம் அகம்னு ஒரு அளவு அபிமானம் இருக்கு அந்த அபிமானம் கௌனம்னு சொல்லணும் அபியாகம் சொல்லு நிச்சயம் அத்தியாசம் ஆமா தேகம் வேறு அவனுக்கு தெரிஞ்சிரு சொல்ல போற தெரியருன்னு நீ சொ அவனுக்கு தெரியலங்கிற இந்த வேறு அந்த வஸ்து வேறுன்னு தெரியும் போது அவன் அதுவே இதுன்னு எப்ப பிரயோகம் பண்றானோ அப்பதான் அது கௌனம் சொல்றது அப்படி தெரியாமலே பிரயோகம் பண்ணாமையான அது முக்கியம் ஆனாந்தம் சொல்றேன் சிம்ம பதார்த்தம் என்னன்னே தெரியாமல் தேவதாசம் பண்ணுவாங்க வேணும்னே அந்த தேவத்தனை பார்த்து அடிமஹா அப்படின்னு சொன்னாங்க அப்ப யாரும் உபகாசம் பண்ணுவாங்க அப்ப இதுல என்ன தெரியுது அதே பிரயோகம் வேதும் தெரிஞ்சவன் பண்ணினானே ஆனால் அப்போ சொல்றோம் वस्तु वस्तु ஆசேஷ அன்பயே சிம்மசிரிய அப்படின்னம் லட்சணம் எல்லாம் கூடிய ஒரு புராண விஷேகம் அது இதுதான் சிம்மமான பிரயோகம் மனசுக்கு வருது இல்லையா அந்த சப்தத்தினால அந்த அந்த பிராணிய நம்ம கொண்டு கொடுத்துருக்கோம் அந்த சப்தத்துக்கு வேற ஏதாவது ராமானய அப்படின்னு போட்டோம்னா இது மனசுக்கு வரது இல்லை அதனால அன்பயம் விரேகத்தினால எந்தப்திரயோகம் பண்ணினால் எந்த அர்த்தம் நமக்கு பிரதீதமாகிறதோ நம்முடைய விஷயம் ஆகிறதோ அந்த அர்த்தம் அந்த சப்தத்துக்கு பாக்கியம் நிரணயமாக அப்ப அதனால சிம்ம சப்தத்துக்கு இதுதான் முக்கியமான அர்த்தம் இது வேறுன்னு நல்லா பட்டமா புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த பையன் என்றானிய தேவதன் இவனையும் புரிஞ்சுக்கா ஆனா அகஸ்மாக தேவதத்தன சொல்ல சிம்மத்துக்கிட்ட இருக்கூடிய சில குணங்களை சிம்மத்துல இருக்கக்கூடிய அந்த கிரௌரியமோ சில சௌரியமோ சௌரியனா பராக்கணும் கிரௌரியம் தூரத்தன்னு இந்த குணங்கள்ல சில குணங்கள் அவங்ககிட்ட இருக்கு இந்த குணங்களை அவங்ககிட்ட இருக்கிறத அவன்ஸா எடுத்து காமிக்கணி நினைக்கிறான் அந்த குரூராசனம் இப்படி சொல்லும் போது சிம்மனியம் பண்ண சிம்ம இவன் சிம்ம தேவதோகம் பண்ணினா அப்ப இந்த கவன பிரயோகம் அப்புறம் பத்தியே தெரியாது मंदेमुष यहां शुक्ति शब्द प्रत्यय அப்படி இருக்கும்போது யாரோ ஒரு மனுஷன் நிற்கலாம் அப்படிங்கற ஒரு பிரதீக இருக்க இதை நம்ம என்ன நினைக்கிறோம் கவனம் பிரயோகம் சொல்றதோ அதே மாதிரி சுட்டி சும் தெரியாது இல்லங்கிற விஷயம் அவங்களுக்கு இல்லை அதனால அப்படி இருக்கும்போது இது ஒண்ணு நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதை பிரயோகம் அகமிதிருந்திராத்மா அபிவேக உற்பத்தியமான ஒரு சுவாரசிய பிரயோகம் என்னன்னா நான் தான் நான் அப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் கேட்டேன் தேகத்தை வச்சுதான் நம்ம பதிலே சொல்லிடுறோம் அந்த இடத்துல தேகம் நான் வேற பாவனையே கிடையாது அந்த சமயத்தில் நாம வேற அது வேற பாவனையும் நமக்கு கிடையாது நம்ம இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குணத்தை அதாவது ஆத்மாவில இருக்கக்கூடிய ஒரு குணத்தை அதுல ஆரோபணம் பண்ணி அதுக்காக இந்த மாதிரி சொல்றோங்கிறது இல்ல தேவத மாதிரி இது ஆத்மானத்மா அவிவே அந்த ஆத்மாவுக்கும் மனாத்மாவுக்கும் தேகாவிகளுக்கும் எல்லோரும் நான் ஆனா படிக்காதவனுக்கு ஆத்மானாத்ம விவேகம் இல்லாதவனுக்கு படிக்க அடிவாரம் என்றாலே ஆத்மானாத்ம விவேக்குறாங்க வானம் அப்படின்னு அவர் பிரிச்சு காமிச்சிருக்க அதே மாதிரியான சொல்ற கால அந்த விவசாயம் பண்ற காலத்துல அவளுடைய ஒரு விஷயம் இல்லை அதனால அவங்கிற அந்த அத்தியாசம் இருந்துத்திற்கு அபிம அவனுக்கு பரோஷமாக நான் பேருந்து தெரிஞ்சா போவோம் ஆத்மானுகம் வரணுங்கிற அவசியமும் இல்ல சாட்சாங்கிற அவசியமும் இல்ல சாஸ்திரத்தை பொறுத்தவரைக்கு என்னாச்சு ஆத்மாவுக்கும் தேகாதிகளுக்கும் உள்ள சம்பந்தம் அதனால மரம் அடைஞ்சாதான் மாதிரி இல்லை இவனுக்கு எப்ப இந்த மிச்சாத்திய விட்டு போயிடுறதோ அது ஞானத்தினாலே விட்டு போகணும் ஞானம் எப்ப விட்டு போயிடுறதோ அப்போ அதான் மிதுஷதான மா காரணம் மூலவில நினைக்காருங்களா யார் அந்த சூரிய சரீரத்திலேயே அவனுக்கும் அபிமானம் இருக்கு ஆனால் இந்த நம்பிக்கையா இது படைபட்சமான நம்பிக்கை என்னன்னா நான் இந்த சரீரம் கிடையாது ஆனா ஆத்மா அழியாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுறது அந்த நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது தான் அரசாங்கம் பண்றான் அவன் தெரிஞ்சுறன்னு அவசியம் இல்ல சாஸ்திரம் சொல்றதுதான் நம்ப அதனால அரசாங்கம் பண்றான் முன்னாடி சொல்லிட்டாரு அத்தீவ பிரபு மனாபிமான ரகிதிதாச்சின்